ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் மிகவும் முக்கியமான சந்தியாவந்தனத்தினுடைய பெருமைகள் பார்த்துன்னு வரோம் அதில் முதல் பிரதானமான அர்க்கிய பிரதானத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம் இப்போது அடுத்ததாக அதற்கேன்னு ஒரு சரித்திரம் வேதத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு அதை பார்க்க போகிறோம் இப்போது வேதங்கிறது நாலு பாகமாக இருக்கு சம்ஹிதா பிராமணம் ஆரண்யக்கம் உபனிஷத் அப்படின்னு நாலு பாகமாக இருக்குது அதில் ஆரண்யக்கத்தில் இந்த சரித்திரமானது சொல்லப்பட்டிருக்கு அதில் முக்கியமாக அர்க்கியத்துக்கு வேண்டியதான சரித்திரம் மாத்திரம் இங்கே வேதத்திலே இருக்கு இதனுடைய முன்ன பின்ன உள்ள சரித்திரங்கள் உப புராணம் உப புராணமான சொல்லப்பட்டிருக்கு இந்த சரித்திரம் முதல்ல நாம் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த சரித்திரத்தை பார்த்துட்டு பிறகு அந்த புராணத்தில் சொன்ன சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம் வேதத்தில் இந்த சரித்திரம் எப்படி ஆரம்பமாகுதுன்னா ரக்ஷாகும் சிஹவா புரோணுவாக்கே முன்ன ஒரு சமயத்தில் ரக்ஷாகும் சிகவா ஆ மந்தேகா அப்படின்னு மந்தேகா நாம ராட்சசாஹா அப்படின்னு ஒரு ராட்சசாலுக்கு பேர் மந்தேகான்னு பேர் அவர்கள் ஆசைப்பட்டா என்ன ஆசைப்பட்டான்னா யுத்த யுத்தம் பண்ணணும்னு நினச்சா யாரோடு யுத்தம் பண்ணணும் அப்படின்னா சூரியனோடு யுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த ராட்சசால் ஏன் அப்படின்னா ராட்சசாலுக்கெல்லாம் இருட்டில் தான் பலம் ஜாஸ்தி சூரியன் உதயமாச்சுன்னா இருட்டு போயிடுறது ஆகையனால ராட்சசாலுக்கு பலம் குறைஞ்சு போகிறது சுதந்திரமாக வேலை செய்ய முடியலை ராட்சசாளுக்கு ஆகையினால சூரியனோடு யுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இராட்சசால் அதற்காக என்ன பண்ணினான்னா தபோக்ரமதிஷ்டந்தா உக்ரமான தபஸை பண்ணினான் யாரை நோக்கி அப்படின்னா பிரஜாபதியான பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணுறா ராட்சசால்தான் தான் பிரஜாபதிஹி அப்படி அவ பண்ணுற தபை பார்த்தார் பிரஜாபதியான பிரம்மா ரொம்ப உக்ரமான தபஸ் அவ பண்ணுறது இப்படி பண்ணுற சமயத்தில் தேவதா எல்லாம் வந் தேவதைகள்லாம் வந்து பிரம்மா கிட்டே சொல்கிறா சூரியனோடு யுத்தம் பண்ணணும்னு அவ தபஸ் பண்ணுறா நீங்கள் அவ கேட்குற வரணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு தேவதைகள்லாம் சொல்கிறாள் பிரஜாபதியான பிரம்மாவுக்கு அப்படி இருக்க முடியல ஏன்னா மந்த்ராதீனாகி தேவதாகா அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு தேவதையை நாம் கூப்பிட்டோமானாலோ அல்லது ஆவாகனம் பண்ணினாலோ நான் வர முடியாது அப்படின்னு தேவதைகளும் சொல்ல முடியாது அப்படி சொல்லக்கூடாது தேவதைகள் அப்படி சொன்னால் அவளுக்கு தேவதாத்துவம் போயிடுறது ஆகையினாலே மந்திரம் சொல்லி நாம் கூப்பிட்டால் வந்துத்தான் ஆகனும் தேவதைகள் அப்போது பிரஜாபதியான பிரம்மாவும் அந்த ராட்சசால்கிட்ட வந்தார் தான் பிரஜாபதி வரே நோபாமந்திரஜதா என்ன வரன் உங்களுக்கு வேணும் கேளுங்கோ நான் தரேன்னு சொன்னார் பிரம்மா உபாமந்திரஜதா உபாமந்திரஜதான்னா மறைமுகமாக கேட்டார் என்ன வரம் வேணும் அப்படின்னு வெளிப்படையாக கேட்டால் தேவதைகளுடைய கோபத்துக்கு வேண்டி வரும்னு ரகசியமாக வந்து கேட்டார் ராட்சசால்கிட்ட திவரம் அவர் நீதா அந்த ராட்சசாலாம் வரம் கேட்டான் பிரஜாபதிக்கிட்ட என்ன வரோம்னா ஆதித்யோ நோயோ தாதி சூரியன் எங்களோடு யுத்தம் புரியணும் அப்படி எங்களுக்கு வரம் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த ராட்சசா தான் பிரஜாபதி ரப்ரவீத் அப்படி வரம் கேட்ட ராட்சசாவில் பார்த்து பிரஜாபதி சொன்னார் உங்களுக்கு யுத்தம் புரியணும் அவ்வளோதானே யோத யுத்தம் பண்ணுங்கோன்னுட்டு சூரியனோடு யுத்தம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் பிரஜாபதி தஸ்மாத் உத்திஷ்டந்தம் ஹவாதா நிரக்ஷா கும்சி ஆதித்யஞோதய்தி அதிலிருந்து ஆரம்பித்து அந்த வரணை அடைஞ்சதிலிருந்து ஒவ்வொரு நாளைக்கும் சூரியன் உதயமாகற பொழுது ராட்சசால் எல்லாரும்மா சேர்ந்து சூரியனோடு யுத்தம் புரிகிற சூரியன் சரியான முறையில் உதயமாகக்கூடாதுன்னு யுத்தம் புரியராட்சம் எத்தனி யுத்தம் பண்ணுறாண்ணா யாவதஸ்தமன்வாத் சூரியன் அஸ்தமனாரவரையலும் அந்த யுத்தம் பண்றா ராட்சசம் பாழ் தா நீரட்சும்சி காயத்ரிமத்திரிதம்பாஷாத்தீ எப்படி இதை தடுக்கிறது ராட்சசால் சூரியனோடு யுத்தம் பண்ணுறத எப்படி தடுக்கிறதுன்னு தேவதைகள்லாம் யோஜனை பண்ணி ஒரு காரியம் செய்தா என்னென்னா காயத்ரியா அபிமந்திரிதேன கை நிறைய ஜலம் எடுத்துண்டார் காயத்ரீனால் அபிமந்திரணம் பண்ணி அதாவது காயத்ரினால் ஜபிக்கப்பட்ட அந்த தீர்த்தத்தினால் அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளித்தா மேல் நோக்கி ராட்சசால் இருக்கிற திக்கை நோக்கி தெளித்த உடனே ராட்சசாலுக்கு பலம் குறைஞ்சது என்ன காயத்ரி மந்திரம் சொன்னால் அதற்கு சமமான மந்திரம் வேறு எதுவுமே கிடையாது நகாயத்யா பரோ மந்திரஹா நமாத்துர் தெய்வத்தம் பரம் காயத்ரிக்கு மந்திரம் கிடையாது தாயாருக்கு சமானமான தேவத கிடையாது அப்படி அப்படிப்பட்ட உயர்ந்து அந்த காயத்ரி மந்திரத்தை அந்த ஜலத்தை தெளித்த உடனே பலம் போச்சு பலம் குறைஞ்சது இதை பார்த்தா இது போல் நாம் செய்யணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினா தேவதைகள் ததுஹவா ஏதே பிரம்மவாதினஹா ஒவ்வொரு நாளைக்கும் பிரம்மவாதினஹா வேதம் அத்தியனம் பண்ணுறதுக்கு அதிகாரம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவா எல்லோருமே சேர்ந்து பூர்வாபிமுக கிழக்கு நோக்கி நின்றுக்கணும் சூரியன் உதயமாக கிழக்கு நோக்கி நின்றுண்டு சந்தியாயா ஆம் சந்தியா காலத்தில் காயத்ரி அபிமந்திரிதாக அந்த காயத்ரினால் அபிமந்திரணம் பண்ணின அந்த ஆபஹா தீர்த்தமானதை ஊர்தம் விக்ஷிபந்தி சூரியனுடைய திக்கை நோக்கி மேல் நோக்கி வீசணும் அப்படி வீசினால் என்ன ஆறுது அப்படின்னா தா ஏதா ஆபஹா அந்த வஜ்ரீபூத்வா அந்த இராட்சசாலை அடிக்கிறதான வஜ்ராயுதமாக மாறுவது அந்த தீர்த்தம் தான் இரக்ஷாகும்சி மந்தேகாருணே துவீபே பிரக்ஷிபந்தி அந்த மந்தேகான்னு பேருடைய அந்த இராட்சசாவை அடிக்கிறது அந்த வஜ்ராயுதமாக போகிற தீர்த்தம் அடித்து அருணே துவீபே பிரக்ஷிபீ சூரியனை சேர்ந்த அருணங்கிற ஒரு துவீபம் ஒரு நரகத்தில் கொண்டு போய் தள்ளுறது அந்த ஆயுதம் தீர்த்தம் எத் பிரதக்ஷிணம் பிரக்ரமந்தி அந்த இராட்சசாலுக்கு பலம் குறையிறது கீழே விழு விழுந்துடுறா எத் பிரதட்சிணம் பிரக்ரமந்தி பிறகு கையில் தீர்த்தம் சுத்தனம் அசாவாதித்யோ பிரம்மா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சுத்தனம் அப்படி சுற்றுறதுனால தேன பாப்மா நமவதுவந்தி முதல்ல நாம் காயத்ரி மந்திரத்தை சொல்லி நாம் விடுற தீர்த்தம் வஜ்ராயுதமாக போய் ராட்சசாவை அடிக்கிறது அந்த ராட்சசாவை அடிக்கிறதுனால நமக்கு ஒரு பாபம் வருது அந்த பாபம் போகிறதுக்கு இந்த பிரதட்சிணமாக ஒரு தடவை எடுத்துட்டு சுத்தணும் அப்படி சுற்றுறதுனால அவளை அடித்ததான பாபமானது உதரப்பட்டு போகிறது துண்டை உதற போல நாம் அந்த பாப்பத்தை உதர்றோம் தேன பாப்மா நமபதூ உன்வந்தி உத்தியந்தம் அஸ்தஞ்சந்தம் ஆதித்யமபித்யஜன் குர்வன் பிரம் ஹனோவித்வான் இப்படி ஒவ்வொரு வேளையும் யார் உதயமாற சூரியனை நோக்கியும் அஸ்தமிக்கிற சூரியனை நோக்கியும் நடுப்புற உள்ள சூரியனை நோக்கியும் யார் சூரியனை தியானம் பண்ணிண்டு இந்த அர்க்கப்பிரதானத்தை பண்ணி பிரதக்ஷமாக ஒரு தடவை சுற்றி செய்கிறாளோ என்ன பலம் அப்படின்னா வித்வான் சகலம் பத்ரமஸ்ணுதே அனைத்து விதமான மன் மங்களும் கிடைக்கிறது சகலம் பத்ரமஷ்ணுதே எல்லா விதமான கல்யாணங்களையும் அடையிற அனுபவிக்கிற ஸ்வர்க்கம் மாத்திரம் இல்லாமல் இன்னும் சுகம்னு என்ன உண்டோ அவ்வளவும் அவாலக்கு கடக்கிறது அசாவாதித்யோ பிரம்மே தீ அதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா அசாவாதித்யோ பிரம்மா அப்படின்னு சொல்லி சுத்துறதுனால அவளுக்கு பிரம்மைவசன் பிரம்மாப்பே தீ ஈஸ்வரனை பார்க்குறாள் ஈஸ்வரனாகவே ஆயிடுறான் பரமாத்மாவ தியானம் பண்ணிக்கணும் அசாவாதித்யோ பிரம்மா அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு அப்படி ஈஸ்வரனை பரமாத்மாவை தியானம் பண்ணிக்கணும் அப்படி பண்ணுறதுனால பிரம்மை வசன் பிரம்மா பே தானும் பிரம்மஸ்வரூபமாக ஆறா ஞானியாக பிரகாசிக்கிறோம் இவ்வளவு பலம் இருக்குது இந்த அர்கப்பிரதானத்துக்கு அப்படி தியானம் பண்ணிக்கணும் அப்படி பண்ணி மோட்சத்தையே கொடுக்கக்கூடியது இந்த சந்தியாவந்தனம்னு தெரிகிறது அப்படி தியானம் பண்ணிட்டு இந்த அர்க்கப்பிரதானத்தை செய்யணும் ஏவம் வேதா யார் இந்த சரித்திரத்தை இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாளோ இந்த மந்திரத்தை நாம் பட்டனம் பண்ணுறோம் இந்த மந்திரத்துக்கும் ஸ்ராத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நாம் ஸ்ராத்த பிரகரணத்தில் பார்க்கிற பொழுது தெரிஞ்சுக்கலாம் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்த இதே சரித்திரத்தை இன்னொரு புராணமான சௌர புராணம் நமக்கு காண்பிக்கிறது அதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்